அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியில தேசிய மாணவர்கள் இந்த சிந்தனையின் தலைப்பு துணிவு பயம் இல்லாதவர்களை பல சாதனைகளை சாதிக்க முடியும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் துணிவைத்தான் துணையாக கொண்டார்கள் அமெரிக்காவில் ஜார்ஜ் வாஷிங்டன் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் வாழ்வு குறித்த அவருடைய பார்வை பல ஆண்டுகள் கடுமையான சூழலில் யுத்தங்களில் பிரிட்டிஷ் சார்பாக போரிட்டதில் முற்றிலுமாக மாறியது வாஷிங்டன் அமெரிக்க புரட்சியை படையின் மகா தளபதியாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் அப்போது அது பெருமை அல்ல அது சாபம் சரிவர நிரூபிக்கப்படாத ஒரு கூட்டமாக அந்த அமெரிக்க படை இருந்தது அவர்களுக்கு பயிற்சி இல்லை குறைந்த ஊதியம் உற்சாகம் படும் மட்டம் பல சிப்பாய்கள் சக்தி வாய்ந்த பிரிட்டிஷ் இராணுவத்தை தோற்கடிக்க முடியாது என்று திடமாக நம்பியிருந்தார்கள் ஆயிரத்தி ஆண்டு பிரிட்டிஷ் படைகள் பலவீனமான அமெரிக்க படையை தொடர்ந்து பின்வாங்கும்படி செய்தார்கள் ஆனால் வாஷிங்டன் கொரில்லா யுத்தம் நடத்த தொடங்கினார் அவருடைய படை நகர்ந்து நகர்ந்து எதிரிகளை பந்தாடியது அவர்களை என்ன செய்வது என்று தெரியாமல் பிரிட்டிஷ் படை தடுமாறியது அச்சமில்லாத இந்த துணிவுதான் வாஷிங்டன்னால் பலவீனங்களை வளமாக மாற்ற முடிந்தது சிந்திப்போம் நம்முடைய சூழல்களில் நம்முடைய துணிவை வெளிப்படுத்துவோம் நன்றி